சீரராஜெல்வங்கோல் சீரகவே என்ன சொல் வீரராக அருள்மிகு காலதீஸ்வரன் ஸ்ரீ வரதராஜ பெருமான் திருக்கோவில் நிர்வாகிகளே கோவில் கைங்கரிகார்த்திகளே ஒவ்வொரு புதன்கிழமையும் நடைபெறும் ஸ்ரீ மயூரக வீரர்களை செய்த சூரிய சிரகம் தொடர் உபன்யாசத்தின் உபயதாரர்களான திருமதி கே லட்சுமிபாய அம்மேரவர்களே திருமதி அலமேலு புருஷோத்தமர்களே இங்கு அமர்ந்த பக்தர்களே உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம் ஸ்லோகம் அறுபத்தி ஒன்று சீதந்தோ அந்தரன் நிம்மஜ ஜட குரமுசலாஹா சைகதே நரகநதியா ஸ்கந்தந்த கந்தராலிஹி கனகசிணோ மேகலாசு ஸ்கலந்தா தூரம் தூருவாஸ்தலோத்கா மரகத திருஷதி ஸ்தாஸ்னவோ என்ன யாத்தாக புஷ்ணோ அஸ்வாகா பூரையும் ஸ்தைஹி தது அவசூ ஜவனைஹி ஹுங்குருதேன அக்ரகோ வஹா அருணனை பற்றிய வர்ணனையில் இது கடைசி ஸ்லோகம் இதுக்கு அடுத்த ஸ்லோகத்திலிருந்து சூரியனுடைய ரதத்தை வர்ணிக்கிறார் மயூரகவி அருணனுக்கு இதுதான் கடைசி ஸ்லோகம் இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாருன்னா அருணன் குதிரைகளை எப்படி சமாளிக்கிறார் அப்படின்ற அதாவது ஆகாச கங்கையினுடைய மணல் பாங்கான வழியிலே ரதம் போகிறபோது அந்த குதிரையினுடைய கால்கள் மணலிலே பதிந்து கொள்ளுகின்றன அசையமாட்டா உலக்கைகள் போலே அவை நின்று கொள்ளுகின்றன அது ஒரு சந்தர்ப்பம் அடுத்த சந்தர்ப்பம் மேருமலையை சுற்றி வரும்போது அந்த குகைகளை தாண்டுகின்றன அப்போது தடுமாறுகின்றன மூன்றாவதாக இந்த மரகத வெளியிலே வரும்போது அதாவது மரகத கற்களால் ஆன வெளியிலே வரும்போது அந்த மரகத கற்களை புல்வெளி என்று எண்ணி இந்த குதிரைகள் புல்லை மெய்வதற்காக ஆசைப்பட்டு வேகத்தை தடைபடுகின்றன இந்த மாதிரி மூன்று சந்தர்ப்பங்களிலே சூரியனுடைய ரதத்தின் குதிரைகளுடைய வேகம் தடைப்படுகிறது அந்த சமயத்திலலாம் அருணன் என்ன செய்கிறான் அப்படின்னா ஒரு ஹுங்காரம் எடுகிறான் ஹுங்காரம் எடுதெல்லாம் ம் அப்படின்னு அகற்றுது வீட்டில் பிள்ளைகள் வந்து குறும்ப பணினா பெரியவங்க டாய் அப்படின்னு சொல்கிறதுண்டு இன்னும் சில சமயத்தில் ம் அப்படின்னு சொல்கிறதுண்டு அதுதான் ஹுங்காரம்ங்கிறது ம் அப்படின்னு சொல்கிறதுனால அதுக்கு பேர் ஹுங்காரம் இந்த குதிரைகளை அவன் எவ்வளவு கண்ட்ரோலில் வச்சுருக்கிறான் அப்படின்னு சொன்னால் ஒரு ஹுங்காரம் விட்டால் ம் அப்படின்னு சொன்னாலே போதுமா அந்த குதிரைகள் உடனே வந்து தன்னுடைய தவறுகளை திருத்தி கொண்டு வேகமாக செல்லுகின்றன அந்த குதிரைகளை அவ்வளோ தூரம் அவன் கண்ட்ரோலில் வச்சிருக்கிறான் அது ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம் இல்லையா அப்படிங்கிற அதாவது தேர் ஓட்டுறது குதிரைகளை ஓட்டுறது பெருசு இல்லை அந்த குதிரைகளை கஷ்டமில்லாமல் ஓட்டணும் ஒரு காரையோ ஒரு பஸ்ஸையோ ஓட்டுற டிரைவர் வந்து ரொம்ப தடுமாறி திணறி மூச்சு வாங்கி ஓட்டினார்னா அவர் வந்து திறமையான டிரைவர் இல்லை ரொம்ப அனாயாசமாக ஓட்டுற டிரைவர் தான் டிரைவர் அருணனுக்கு தன் தொழிலே நிபுணத்துவம் இருக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகம் வர்ணிக்கிறது அப்படிப்பட்ட அருணன் உங்களுக்கு அருள் செய்வாராக அதாவது குதிரைகளுடைய ஓட்டம் தடைபடுகிற போது ஒரு துவனியினாலே சப்தத்தினாலே எப்படி குதிரைகளை வேகமாக ஓடச் செய்கிறாரோ அதே உங்கள் வாழ்க்கையிலே இடையூறுகள் வரும்போது அவருடைய ஹுங்காரம் மாத்திரத்தினாலே அவைகளை அவர் நீக்குவாராக அப்படின்னு சொல்கிறார் செய்தா செய்திதா கஷ்டப்படுகின்றன சீதந்தியம் அம காத்ராணி அப்படின்லாம் பார்க்குறோம் துன்பப்படுகின்றன எது துன்பப்படுகின்றன அந்தர் நிமஜ அந்தர்னா உள்ளே அந்தர்ன்னு இந்தியில் இப்போ சொல்கிறான் அந்த புறம் என்று அந்தகனா உள்புறத்தை குறைக்கும் மணல்வழிக்கு உள்ளே அந்தகானா உள்ளே நிமஜ நிமஜ்ஜ அப்படின்னா சிங்க் டவுன் ஆழப்பதிதல் சிக்கிக்கொள்ளுதல் அதுக்கு தான் நிமஜ அப்படிங்கிறது ஜட ஜடனை மாட்டிக்கொண்டு ஜடம் போலே ஆசைவில்லாமல் அப்படி ஸ்டிஃப்ஃபாக ஸ்ட்ரைட்டாக இருக்கிறதுக்கு ஜடம்னு சொல்கிறது கால்கள் குதிரையின் கால்கள் மணல் வழியிலே ஆழ புதைந்து விட்டன வேகமாக ஓடி பழக்கப்பட்ட அந்த கால்களாலே வேகமாக அடியெடுத்து வைக்க முடியவில்லை ஜடம் அப்படி நிற்கிது அதுதான் வந்து ஜட அப்படிங்கிறார் குர குரன்னா குதிரையின் குழம்புகளுக்கு குரங்கிறது இப்போது நம்ம பாதங்களுக்கு குழம்புன்னு சொல்கிறது இல்லை நம்ம பாதம் நீளமாக அகலமாக இருக்குது அஞ்சு பேரல் நீளமாக இருக்குது ஆனால் குதிரைகளுக்கு கழுதைகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிளவுபட்ட பாதம் சின்னதாக இருக்கும் அதனால் அதுக்கு குழம்புன்னு சொல்கிறது குர முசலாகா முசலம்னா உலக்கை இந்த குதிரையினுடைய கால்கள் மணல் வெளியிலே பதிந்த உடனே அதால் எடுக்க முடியலை அப்படியே ஸ்டிஃபாக நிற்கிது பார்த்தா எப்படி இருக்குதான் உலக்க மாதிரி இருக்குதான் கால்கள்லாம் அப்படி உலக்க மாதிரி ஸ்டிஃப்ஃபாக இருக்குது மடக்க முடியவில்லை சாதாரணமாக குதிரைகள்லாம் படுத்து ஓய்வெடுக்காது யானையும் அதிகமாக படுத்து ஓய்வு எடுக்காது குதிரைகள்லாம் நிற்கிற போதே திடீர்னு காலை தூக்கி அப்படி உதச்சிக்கும் அதுதான் அதுக்கு ரெஸ்ட்டு கால்களை மடக்கி நீட்டுவது குதிரைகளுக்கு ஓய்வு அதே மாதிரி யானைகளும் என்ன பண்ணும் குதிரைகள் மாதிரியே காலை வந்து அப்படி மடக்கி தூக்கி மடக்கி வச்சிருந்துட்டு கீழே விடும் அதுதான் அதுக்கு ஓய்வு அந்த ஓய்வு போதும் அவங்களுக்கு அவ்வளோ பலம் பகவான் கொடுத்துருக்குறான் இந்த கால்கள் சதா சுறுசுறுப்பானவை தூங்கும்போது கூட குதிரைகள் நின்று கொண்டு தூங்கும் அப்போ கூட கால்களை எடுத்து மீட்டி மடக்கும் இப்போ மணல்வெளியிலே சிக்கிக் கொண்டதாலே ஜடம் போலே முசலாக உலக்கைகள் போல ஆகிவிட்டனா எங்க மாட்டியா சைக்கதே சைகதம் அப்படின்னா மணல்வெளி சைகதம் என்றால் மணல்வெளி மணல்வெளியிலே சிக்கிக் கொண்டன எந்த மணல்வெளியினத்தியாக நதி நதியினுடைய நாக்க நதியான ஆகாய கங்கை தெய்வீக நதி நாக்க நத்தியாக சைக்கதே தெய்வீகமான அந்த ஆகாச கங்கை நதியிலே இந்த ஆகாசங்கை நதியினுடைய சிறப்பு என்னென்னா இந்த நீர் ஒரு நாளும் வற்றுவதில்லை சதவாக ஓடிக்கிட்டே இருக்கும் பூமியில்தான் வந்து சமயத்தில் வெள்ளம் வற்றி போகும் சூரியனுடைய உஷ்ணம் அதிகமாயிட்டா பூமி வறண்டு போனால் நீர்வளம் குறைஞ்சி போகும் ஆகாச கங்கையின்னு பேர் வந்த காரணம் என்னென்னா எல்லா காலத்திலும் நிரந்தரமாக தண்ணீர் இருக்கும் அது பகவானுடைய அமைப்பு இந்த காக்கபூஜண்டர்னு ஒருத்தர் இருக்கார் அவர் வந்து ஊழிக் காலங்களில் கூட உயிர் வாழ்வாராம் சிவன் அப்படி வரம் கொடுத்துருக்கிறாராம் ஒரு முறை ஒரு பெண் அன்னமானது சிவபெருமானுடைய உடல் அலகிலே ஆசைப்பட்டு அருகே போய் நின்றதான் அப்போ சிவபெருமான் அந்த பெண் அன்னத்தின் மனதை பார்த்து புரிந்து அவர் மெல்ல தடவி கொடுத்தாரான் அப்படி கையாள தடவி கொடுத்த உடனே அந்த பெண் அன்னமானது கருவுற்றது அதன் பிறகு அது இருபத்தோரு முட்டைகள் இட்டதாம் அந்த இருபத்தோரு வாத்து முட்டைகளில் இருபது முட்டை தக்க பருவம் வரும்போது உடைந்து வாத்துக்குஞ்சுகளாக வெளிவந்தன இருபத்தோராது முட்டை உடையாமல் இருந்ததுதான் ரொம்ப நாள் பொறுத்து பொறுத்து பார்த்துட்டு அந்த முட்டை உடையலைன்னு உடனே அந்த அன்னமானது அந்த முட்டையை தன் அழகாலே உடைத்து ஓட்டனை பிரித்து பார்த்தால் மனித உடலும் காக தலையும் உள்ள ஒரு பிராணியாக ஒரு உருவமா அது வெளிவந்ததுதான் நீ யார் அப்படின்னு கேட்டபோது நான் சிவன் அருடாலே உன் வயிற்றிலே தோன்றியவன் சிவன் ஸ்பர்சத்தினாலே தோன்றியவன் என்னை காகபூஜண்டர் என்று அழைப்பார்கள் என்று சொல்லி அது வெளிவந்தது சிவனிடம் போய் அந்த காகபூஜண்டர் வணங்கி நின்றபோது என் மானசீக புத்திரனாகிய நீ ஊழியுள்ளவரை ஒளிக்காலங்களில் கூட மற்ற மற்றதெல்லாம் அழிஞ்சி போனால் கூட நீ இருப்பாய் அப்படின்னு வரம் கொடுத்ததாக சொல்வார்கள் காகபூஜண்டர்ன்னு சொல்லி ஒரு சித்தர் என்றும் அவரை வழிபடக்கூடிய பெருந்திரளான மக்கள் இருக்கிறார்கள் என்றும் உங்களுக்கு தெரியும் அது மாதிரி இந்த ஆகாச என்னாலும் வற்றாதது இது பகவத் சிருஷ்டியில் இப்படி அமைப்புகள் ஆச்சரியமான அமைப்புகள் நாகநத்தியாகா ஆகாச கங்கையினுடைய மணல்வெளியிலே முசலாகா குறை உலக்கை கால்கள் உலக்கை போல ஜடமாகின குரங்கள் கால்கள் நிம மூழ்கி அந்தகா உள்ளுக்குள்ளே சீதந்தகா கஷ்டப்படுகின்றன அந்த மாதிரி சமயத்திலையும் அது முதல் சந்தர்ப்பம் ரெண்டாவது ஸ்கந்தந்தகா கந்தராளி கனக்க சிக்கரின் என்றால் தங்கம் சிகரம்னா மலைச்சிகரம் தங்கத்தாலான மலைச்சிகரம் எதுக்கு உண்டு மேருமலைக்கு உண்டு மேருமலையை தான் கனக்கசிக்கரகான்னு சொல்கிறது மேருமலையை தாண்டும் போது அந்த மேருமலையில் இருக்கக்கூடிய குகை வரிசைகளை இந்த குதிரைகள் தாண்டுகின்றன அந்த குகை வரிசைகளை தாண்டுகிற போது அந்த இருட்டினாலும் அந்த வித்தியாசமான தோற்றத்தினாலும் அவை தடுமாறுகின்றன மேடு பள்ளத்தினால அதை வந்து ஸ்கந்தந்தக அப்படிங்கிறார் ஸ்கந்தந்தக அப்படின்னா எகிரி குதித்து தாண்டுதலுக்கு ஸ்கந்தந்தகான்னு பார் கந்தரை அப்படின்னா குகை ஆலி அப்படின்னா வரிசை கந்தரை ப்ளஸ் ஆலி கந்தராலி கந்தராலினா குகை வரிசைகள் வரிசையாக இருக்கக்கூடிய குகைகளை தாண்டது குகைகள் இயற்கையினுடைய பெட்டகங்கள் குகையில் நாம் அற்புதமான வளங்களை பார்க்கலாம் மலை குகையில் அந்த காலத்தில் முனிவர்கள் தவம் செய்தார்கள் கனிமங்கள் நிறைய கிடைத்தன சிங்கம் மான் போன்ற விலங்குகள் அடைக்கலம் புகுந்தன இன்றைக்கி சென்னையில் மாம்பழம்னு ஒரு இடம் சொல்கிறேன் இல்லையா அந்த மாம்பழத்தினுடைய ஒரிஜினல் நேம் என்ன அப்படின்னா ஒரு காலத்தில் அங்கே வந்து நிறைய காடுகள் இருந்தது அந்த காடுகளும் மலைகளும் இருந்ததான் நிறைய குகைகள் இருக்கும் அதில் ஒரு குகை ரொம்ப பெரிதாக இருந்தது அதனால் பிலம்னால் குகை மா பிலம் அந்த இடத்துக்கு பேர் மாப்பிளம் என்று இருந்த பேர் பின்னால மாதிரி மாம்பழம்னு ஆகிப்போச்சு நான் முத முதலே மெட்ராஸுக்கு போன போது அங்கே மாம்பழம் ரொம்ப ஃப்ரீயாக கிடைக்கும் போட்ருக்குன்னு நினச்சி போனேன் அது மாம்பழம் ஒரு மாம்பழம் கூட கிடைக்க மாட்டேங்கிது அடுத்தாலும் நான் மாம்பழங்கிறதுக்கு ஏன் வந்து லால் வந்து வாழைப்பழர்ல அணை போடாமல் பள்ளியில் அணை போட்ருக்காங்களே மெட்ராஸ்காரனுக்கு தமிழ் கூட தெரிய மாட்டேங்குது நினச்சேன் ஆனால் அதில் பின்னால் ஒரு சரித்திரம் இருக்குது மாப்பிலம் என்ற சொல் மாம்பழம் என்று மாறி இருக்கிறது அகோபிலம் அப்படிங்கிற பேர் எப்படி வந்ததுன்னு நான் முன்ன ஒரு தடவை விளக்க சொல்லியிருக்கிறேன் அகோபலம் என்று இந்த நரசிங்க பெருமாள் அவ் இரண்யனை இரண்யகசிபுவை சமூகாரம் பண்ணின போது என்ன பலம் என்று தேவர்கள் புகழ்ந்தார்களா அகோ என்ற சொல் அகோ என்றாயிற்று என்றும் இது வந்து ஒரு குகையிலே இந்த சமஹாரம் நடந்தது இதுவல்லவோ குகை என்று எல்லோரும் வியந்து அகோ பிலம் சொன்னார்கள் அதுதான் அகோபிலம் என்றும் இரண்டு வகையாக சொல்லப்படுகிறது கந்தரஹன குகை கந்தர் ஆலி வரிசை கனக்க தங்க சிகரங்களை உடைய மலையாகிய இந்த மேரு இந்த மேருவினுடைய குகை இந்த குதிரை தாண்டுதான் வெறும் தங்கத்திலையே ஒரு மலை இருக்குமான பகவானுக்கு சக்தி உண்டு வெறும் தங்கத்தாலேயே மலை உருவாக்க முடியும் வெள்ளியால் மலை உருவாக்க முடியும் சக்தி உள்ளவர்கள் செல்வத்தை காட்டி கொள்வார்கள் தானே மொராக்கோவில் ஒரு மசூதி அந்த மசூதியை கட்டின ஒரு சுல்தான் அவன் ஆயிரத்தி வருஷம் கட்டினான்னா தொள்ளாயிரத்தி அறுபது மூட்டை கஸ்தூரி அதை வந்து கஸ்தூரினா தெரியும் இல்லையா மான் வயிற்றில் தோன்றக்கூடிய கஸ்தூரி நீங்கள் இவ்வளோ கஸ்தூரி வாங்கிட முடியாது தொள்ளாயிரத்தி மூட்டை கஸ்தூரியை சுண்ணாம்புல குழைச்சி அந்த மசூதியை கட்டிட்டான் ஆயிரத்தி நூற்றி வருஷம் கட்டின அந்த கட்டடம் இப்போ ஏறக்குறைய இன்னூறாயிரம் வருஷம் ஆகி போச்சு அந்த மசூதிக்கு போனாலும் அந்த கஸ்தூரி மனம் உள்ள நுழைஞ்சிக்கனா எங்கே பார்த்தாலும் அந்த மனம்தான் இருக்கும் எங்கேருந்து வருதுன்னே சொல்ல முடியாது அவன் கையில் காசு இருந்தது அதை அப்படி காமிச்சிட்டான் ஒருத்தன்னை செலவுக்கல்லாலேயே சமாதி கட்டி தாஜ்மஹாலில் பேர் வச்சாங்க இல்லையா வசதி உள்ளவர்கள் தங்களுடைய செல்வ பெருக்கை காட்டிக்கொள்வது பழக்கம் தானே மகிமைக்கு தங்கமும் வெளியும் நத்திங் நமக்கு தான் தங்கங்கிறது அரிய பொருளாக இருக்குது பகவான் நினச்சான்னா சும்மா அப்படி செனப்பொழுதிலே உருவாகும் நான் வந்து இந்த என்னுடைய நண்பர்களுக்கு சொல்லுவேன் மேஜிக் ஷோ நடக்கிறத போய் பார்த்துட்டு வாங்க ஏங்க அப்படின்னா இந்த மேஜிக் ஷோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புராணங்கள்லேயும் இதிகாசங்களையும் நம்பிக்கை ஏற்படும் இந்த மந்திரவாதி அப்படிங்கிறா உடனே அங்கே ஒரு நாய் உருவாகுது ஒரு பறவை உருவாகுது நாய் குரங்காக மாறுது குரங்கு மனுஷனாக மாறுறான் என்னென்னமோ செஞ்சு காட்டுறான் அப்போ இது ஒரு சாதாரண மந்திரவாதிக்கு சாத்தியம்னா அந்த காலத்தில் புராணங்களில் தேவர்கள் செய்ததாக சொல்லப்பட்டிருப்பவை நிச்சயம் நடப்பது சாத்தியம் என்று ஒரு நம்பிக்கை ஏற்படும் அதனால தான் ராஜாக்கள் அந்த காலத்தில் மந்திரவாதிகளுக்கு நல்ல ஆதரவு கொடுத்து பெரிய மெடல் கொடுத்து தங்க பரிசெல்லாம் கொடுத்தாங்க அது ஒரு பகவத் சிருஷ்டியிலே தங்கத்தினால் ஆகும் மலையை உருவாக்குறதுங்கிறது அவருக்கு ஜனப்பொழுதிலே ரொம்ப ஈஸியாக நடக்கக்கூடிய காரியம் கணக்க சிக்கரி நகா மேகலாசு மேகலான தாழ்வரை சாதாரணமாக மேகலைங்கிறது கேடல் இடுப்பு பகுதியில் போடக்கூடிய நகைக்கும் இடுப்பு பகுதிக்கும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை மேகலாங்கிற சொல்லை மேகலை என்று தமிழில் எடுத்து ஆழ்கிறார்கள் சினிமா பாட்டிலெல்லாம் கண்ணதாசன பாட்டில் அடிக்கடி மேகலைங்கிற வார்த்தை வரும் இப்போது பூமிக்கு மேகலை போல் இருக்கிறது மலை தாழ்வறைகள் மலை வந்து பூமியோடு வந்து சேரக்கூடிய இடம் வந்து மேகலான தாழ்வரை அந்த மலை தாழ்வறைகளிலே ஸ்கலந்தகா ஸ்கலந்தகானா தடுமாறுகின்றன குதிரை கால்கள் தடுமாறுகின்றன அங்கே வந்து தரை ஈவனாக இல்லை மேடு பழமுமாக இருக்குது அடுத்தாப்பில் தங்கமலை அல்லவா அதனால் சூரிய ஒளிப்பட்டு பிரதிபலிப்பு ஏற்படுகிறது கண்ணை கூசுது கரெக்டாக ஒழுங்காக பார்த்து போக முடியலை அவை தடுமாறுகின்றன தூரம் தூர்வாஸ் தூரம் அப்படின்னா மிகவும் தூர்வான்னு அருகும் துர்வாசர் வந்து அருகம்புல் தீர்த்தத்தில் போட்டு சாப்பிடுவாராம் அதனால் அவருக்கு துர்வாசர்னு பேர் இந்த துர்வாங்கிறது அருகம்புல்லுக்கு பேர் அருகம்புல்லை பார்த்தா பசுமாடுகளுக்கு இஷ்டம் குதிரைகளுக்கும் ரொம்ப இஷ்டம் இந்த முரட்டு புல் போடுறாங்களே இப்போ புதுசாக நம்ம கெமிக்கல்ஸ்லாம் போட்டு நீள நீளமாக இரும்பு சாட்ட மாதிரி வளர்க்குறாங்க அதை விட குதிரைகளும் பசுமாடுகளும் ரொம்ப விரும்பி சாப்பிடும் இந்த மரகத திருஷ்டதி மரகதத்தினால் ஆன தரைப்பகுதியை தாண்டுகிறபோது அந்த குதிரைகள் என்ன நினைக்கிதான் அது அருகம்புல்னு நினைக்குதான் மரகதம்னா உங்களுக்கு தெரியும் பச்சையாக இருக்கும் த்ரிஷத் அப்படின்னா கல் மரகத கல் த்ரிஷின்னா கற்களில் தூர்வா ஸ்தலோத்கா அருகம்புல் நிறைக்கக்கூடிய புல்வெளி ஸ்தலம் என்று உத்கா உத்கான்னா ஆசை இந்த குதிரைகளுக்கு இது அருகம்புல் அப்படிங்கிற ஒரு ஆசை ஏற்படுதான் அதனால் வேகம் குறைக்குதான் அருகம்புல்ல நமக்கு உடம்புக்கு தேவையான பல சத்துக்கள் இருக்குது இதில் ஆச்சரியமான விஷயம் என்னென்னா இந்த பூனை நாய் குரங்கு இன்னும் மற்ற விலங்குகளுக்கெல்லாம் தமக்கு உடல் நோய் ஏற்படுகிற போது இன்னும் மூலிகையை சாப்பிட்டா நோய் சரியாக போகுங்கிற அறிவை பகவான் கொடுத்துருக்குறான் பூனை ஆடு மாடு இதெல்லாம் சமயத்தில் சாப்பிடக்கூடாது சாப்பிட்டு வயிறு வலிக்கிற போது காடுகளுக்குள்ளே நடந்து ஓடி தேடி போய் சில வகை மூலிகையை சாப்பிட்டு தானே குணப்படுத்திக்கும் இன்ட்யூட்டியூவாக அதுக்கு அந்த அறிவு உண்டு அது மாதிரி இந்த அருகம்பொருள் வந்து பல நோய்களை குணப்படுத்தக்கூடியது இப்போ இண்டஸ்ட்ரியல் டாக்சலிக்கல் ரிசர் சென்டரில் அதாவது இருந்து, வெளியேறக்கூடிய விஷ நஞ்சு கழிவுப் பொருளை பற்றி ஆய்வு செய்யக்கூடிய விஞ்ஞானிகள் மையம் ஒரு அறிக்கை விட்டிருக்கு என்னென்னா தொழிற்சாலைகளிலிருந்து இப்போ நிறைய கெமிக்கல்ஸ் வெளியாகுது அந்த கெமிக்கல்ஸ் என்ன அளவுன்னு சொல்ல முடியாத நச்சுத்தன்மை அவ்வளவு கெமிக்கல்ஸையும் அந்த ஃப்ளேவரையும் அந்த வாசனையையும் கண்ணுக்கு தெரியாமல் மறைந்திருக்கிற அந்த அலை வரிசையையும் கூட வேப்ப மரமும் அரசம மரமமும் உறிஞ்சி விடுகின்றன அப்படின்னு க வேப்பமரரம் அரசமமமரம் இந்த ரெண்டு மரத்துக்கு அந்த குணம் இருக்குது மற்ற மரங்களுக்கு அந்த குணம் இல்லை வேம்பும் அரசும் தொழிற்சாலை கழிவுகளை இல்லை என்று செய்யன என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள் அப்போ நம்ம நாட்டில் பெரியவங்க வந்து சில மரங்களுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து இவற்றை நீங்கள் அதிகமாக நடவேண்டும் என்று சொன்ன காரணம் புரிகிறது அல்லவா தூர்வா ஸ்தல ஸ்தல ரெண்டும் சேரும்போது ஸ்தலோத்கா அப்படின்னு வரும் உட்கா அப்படின்றது ஆசை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பொருள் மேலே ஒரு ஆசை இருக்கும் பீமனுக்கு சாப்பாட்டில் ஆசை அர்ஜுனனுக்கு வில்லு மேலே ஆசை நகல சகாதேவர்களுக்கு ஜோ ஜோசிய சாஸ்திரம் மாந்திரிகாஸ்திரத்தில் ஆசை யுதிஷ்டிரனுக்கு தர்மத்தில் ஆசை அப்படி ஒவ்வொரு வகையாக நேபாளத்தில் பீமனுக்கு ஒரு கோவில் இருக்குங்க ஒரு காலத்தில் நேபாளம் இந்தியாவாக இருந்தபோது அங்கே பீமனுக்கு ஒரு கோவில் கட்டிருக்கிறாங்க அந்த கோவிலில் பீமன் நல்லா பத்தடி உயரம் உள்ள பெரிய ஆக்கிருத்தியான உருவமாக முறுக்கு மீசையோடு நிற்கிறாங்க அந்த கோவிலுக்கு செல்கிறவர்கள் என்னடா காணிக்க செலுத்துகிறாங்க அப்படின்னா இந்த சமையல் சாமான்கள் கரண்டி தோசைக்கல் இட்லி செட்டி சின்ன பாத்திரம் பெரிய பாத்திரம் டீ போடுறது காப்பி போடுறது பால் இந்த பாத்திரங்களை வீமினு காணிக்க செலுத்துகிறாங்களோ ஏன்னா அவர் வந்து சாப்பாடு சம்மந்தப்பட்டவர் தானே இவங்க விராண தேசத்துக்கு போன போது கூட ஒவ்வொருத்தரும் மாறுவேஷம் போட்டு ஒவ்வொரு டூடி பார்த்தாங்க அர்ஜுனன் வந்து நான் நாட்டியை சொல்லி தரேன்னு சொல்லிட்டான் யுதிஷீரன் வந்து நான் ராஜா கூட உட்காந்து அரசனுக்கு தோழனாக இருந்து சதுரங்கம் விளையாடி பொழுதுபோக்குவேன்னு சொல்லிட்டான் நகலசகதேவர்கள் நாங்கள் குதிராலாயத்தை பார்த்துக்குறோன்னு சொல்லிட்டாங்க பீமன் என்ன டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டான் தெரியுமா நான் நல்லா சமைப்பேன் என்னை கிச்சனுக்கு விட்டுருக்க அப்படின்ட்டு அந்த பீமனுடைய சமையலை முதல் நாள் சாப்பிட்டுட்டு ராஜா எப்பா நீ ஆயுசி முடிகிற வரைக்கும் இந்த அருணனை போகவே கூடாது இவ்வளோ சுவையான சாப்பாடு நான் சாப்பிட்டதே இல்லை இப்போ நமக்கெல்லாம் நல்லா சாப்பிட தெரியுமே தவிர சமைக்க தெரியாது அவன் அப்படி இல்லை சாப்பிடவும் தெரியும் சமைக்கவும் தெரியும் நளமகாராஜாவுக்கு அடுத்தபடியாக சமையலில் கட்டிக்காரன் அவன் தான் ஒரு வருஷம் முடிஞ்சு விராட தேசத்தை விட்டு அவர்கள் வெளியே இருக்கிற காலத்தில் விராட மன்னன் என்ன தெரியுமா புலம்பினா பீமன்னனுடைய சாப்பாடு இனிமேல் நான் எப்போ சாப்பிட போகிறேன் இனிமேல் எனக்கு யார் இவ்வளோ சுவையாக சமைத்து போடுவா அப்படி கேட்டான் அவன் அதனால் பீமனுடைய பீமனுக்கு படிக்க வேண்டிய தின்னடானே சமையல் ஜாமான் கரண்டி தோசைக்கல் இட்லி பாத்திரம் இதை கொடுத்தா பீமனுக்கு ரொம்ப சந்தோஷமாய் ஆசீர்வாதம் பண்ணியிருக்கேன் அதனால் வந்து வியாபாரிகள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா காலங்கத்தால் பீமன் கோயிலுக்கு போகிற போது ஆளுக்கு ஒரு கரண்டி வாங்கிட்டு போகிறாங்கன்னா கரண்டி வாங்கிட்டு போய் பீமன் பாத்திரத்தில் வச்சு ஐயா கொடுத்துட்டேன் இன்றைக்கி நாள் நல்லா போகணும் பொருள் நல்லா வைக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிறாங்களோ அருமே வியாபாரம் ஓகோன்னு ஓடுதான் அது நேபாளத்தில் செய்தி வந்திருக்கு அவரவருக்கு ஒரு ஒரு பொருள் ஆசை இப்போ குதிரைகளுக்கு அருகம்புருளில் ஆசை ஏன்னா ஆண்டவனுடைய படைப்பு குதிரைகள் பொல் சாப்பிடக்கூடியவை தூர்வா ஸ்தலோத்கா மரகத திருஷதி திருஷத் என்றால் பாறை கல் இவற்றுக்கு சாதாரணமாக சொல்வது இங்கே திருஷதி அப்படின்னு சொன்னால் கற்கள் மரகத கற்களிலே இப்போ குதிரைகள் தடுமாறுகள் மரகத கல் எது புல் எதுன்னு குதிரைகளுக்கு தெரியலை சாதாரணமாக ஒரு விலங்கு ஜென்மாவாக இருக்கிறவங்களுக்கு அறிவு குறைச்சல்னு சொல்லுவாங்க ஆஞ்சநேயரே வாயு பகவானுடைய மகனாக இருந்தும் கூட மண்டோதரியை போய் சீதை நினைச்சுக்கிட்டாரு தடுமாறிக்கிட்டார் அது மாதிரி இந்த குதிரைகளுக்கு மரகதம் எது புல் எதுன்னு தெரியலையா இப்போ மான்கள் காட்டிலே அலைகின்றன அந்த மான்களுடைய வயிற்றிலே கஸ்தூரி பிறக்குது அந்த கஸ்தூரி பிறந்த உடனே வாசனை கும்முன்னு வீசும் இந்த மான்களுக்கு இந்த கஸ்தூரி வாசனை தன் வயிற்றிலிருந்து தான் பிறக்குதுன்னு தெரியாதான் இந்த வாசனை வர்றதை பார்த்துட்டு எங்கே இருந்து இந்த வாசனை வருதுன்னு வேகமாக இங்கேருந்து அங்கே ஓடுமா அங்கே இருந்து இங்கே ஓடுமா இந்த காட்டில் மான்களை பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு இடத்துல நிற்காது அது ஏன் இப்படி ஓடுது அப்படின்னு கேட்டால் இதான் விளக்கம் சொல்கிறாங்க அந்த நாவி பகுதியில் கஸ்தூரி தோன்றிய உடனே அந்த மனத்தை கண்டுபிடிக்க வேண்டும் என்பதற்காக கிழக்கும் மேற்குமாக தாவி குதித்து ஓடி எங்கு போனாலும் அந்த மனம் இருப்பதை பார்த்து கால் அழுத்து ஓய்ந்து அமர்ந்து விடுகின்றன அப்படின்னு சொல்லுவாங்க இது எதுக்கு உதாரணமாக சொல்லுவாங்கன்னா நமக்குள்ளேயே பகவான் இருக்கிறான் அதை நமக்கு தெரியாமல் காசி ராமேஸ்வரம் கங்கைன்னு அலைகிறோம் கடைசியில் ஞானம் வந்த பிறகு கடவுள் நம்ம ஹிரதயத்துக்குள்ளே இருக்கிறான்னு கண்டுபிடிக்கிறோம் எதுபோலேனா கஸ்தூரி மனம் எங்கிருந்து வருகிறது என்று தெரியாத மான்கள் துள்ளி தாவி தெரிந்து காடு முழுக்க அலைவது போலே என்று பெரியவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள் இப்போ நமக்கு கூட சில சமயத்தில் நம்ம ஒரு ஆஃபீஸிலேயோ வகுப்பறையில் உட்காந்துருக்கிற போது எவனோ நாத்தம் எடுத்த பயன் ஒம்பது நாள் குளிக்கல போட்ருக்கு இந்த நாத்தம் நாறுது அப்படின்ட்டு யாருன்னு கண்டுபிடிக்க தெரியாமல் இருப்போம் நம்ம ஆஃபீஸை விட்டு எந்திரிச்சி லைப்ரரிக்கு போனால் அங்கேயும் அதே நாத்தம் வரும் இந்திய இவனும் குளிக்காமல் இருக்கிறாண்டா எவனே தெரியல வர வேற ரொம்ப உலகமே கெட்டு போயிடுச்சு அது பஸ்ஸில் ஏறி உட்காந்தா அங்கேயும் அதே நாத்தம் வருது ஆனால் அக்கம் பக்கம் திரும்பி பார்த்தா ஒருத்தனை நம்ம மட்டுந்தான் உட்காந்துருக்கிறோம் அப்புறம் மெல்ல மோந்து பார்த்தா நம்ம உடம்புலேருந்து அந்த நாத்தம் வருது அப்படிங்கிறத ஞானத்தோடு கண்டுபிடிப்பு அது மாதிரி இந்த மனிதர்களுக்கே அப்படி குழப்பம் ஏற்பட்டுற போது குதிரைகளுக்கு மரகதம் எது பச்சைப்புல் எது என்ற குழப்பம் ஏற்படுகிற வியப்பில்லை இல்லையா அதான் மரகத திருஹதி ஸ்தாஸ்னவோ ஸ்தா அப்படின்னா இடம் நடத்தும் ஸ்னவ அப்படின்னா ஒரு இடத்தை விட்டு அசையாமல் இருத்தல் சாதாரணமாக ஸ்னவ அப்படிங்கிறதுக்கு ட்ரிப்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க தண்ணி போய் சுட்டிக்கிட்டு இருந்தால் அதுக்கு ஸ்னவன்னு சொல்லுவாங்க இங்கே அந்த இடத்த விட்டு நகராமல் அங்கேயே தயங்கி கொண்டு தடுமாறிக்கொண்டு இருப்பதை ஸ்தாஸ் நவ அப்படின்னு சொல்லுவேன் எத்ன யாத்தாக தூரத்தை தாண்டாமல் அல்லது தாண்ட முடியாமல் குதிரைகள் அங்கேயே தடுமாறிக்கொண்டிருக்கின்றனவோ எத்துனா எந்த ந என்றால் இல்லை யாத்தாகா அப்படின்னா தாண்டவில்லையோ இவன் என்ன பண்ணுறான்னா புஷ்ணோகோ அஸ்வாகா புஷ்ணக அப்படின்னு சொன்ன சூரியன் அர்த்தம் அஸ்வாகானா குதிரைகள் சூரியனுடைய குதிரைகள் இதெல்லாம் வந்து சாதாரண குதிரைகளில் பெரிய குதிரைகள் யானைன்னு சொல்லும்போது இது சாதாரண யானை இல்லை ராஜாவுடைய யானைன்னு சொல்கிற மாலை ஜஹாங்கீருடைய யானைப்படையில் ராஜ லட்சணங்கள் பொருந்திய யானைகள் பன்னிரெண்டாயிரம் யானைகள் வச்சுருந்தாங்க நாம்லாம் ஒரு யானையை கட்டி சோறு போட முடியாது நம்ம கோவில் இருக்கிற யானைக்கு சரி வாழைப்பழம் வாங்கி கொடுப்போம் அப்படின்னு நீங்கள் வாழைப்பழம் கொடுக்க ஆரம்பித்தீங்கன்னா எத்தனை பழம் கொடுப்பீங்க ரெண்டு நாலு ஒரு சீப்பு ரெண்டு சீப்பு பத்து தாறு வாங்கிட்டு போனாலும் அவ்வளோ சாப்பிட்டுட்டு அடுத்து உங்கள் கையை பார்க்கும் இன்னும் கொடுவன்ட்டு யானைகள் பதினாறு மணி நேரம் தீனி தீங்கிறதுலையே நான் கழிக்குமோ யானையை பாருங்கள் சதா வாய் அசைஞ்சிக்கிட்டு தான் இருக்கும் சரி சாப்பிட்டு முடிச்சிட்டோம் டைனிங் டேபிளை விட்டு கிளம்புவோம் கை கழுவுவோங்கிற பேச்சை யானைக்கு கிடையாது இருபத்தி மணி நேரத்தில் பதினாறு மணி நேரம் அசை தான் இருக்கும் என்ன பண்ணுறது உருவத்தை பெருசாக படைத்த பகவான் வயிற்றையும் பெருசாக படைச்சிட்டான் ஒரு கரும்பு தோட்டத்தில் புகுந்தால் ஆயிரம் கரும்புகளை ஒரு யானை அனாயாசமாக கடிச்சு மன்னி காலி பண்ணிவிடும் அப்படிப்பட்ட யானை பன்னிரெண்டாயிரம் யானையை ஜஹாங்கி வச்சிருந்தானா அவங்க கையில் எவ்வளோ காசு இருந்துச்சு அவன் எப்படி சப்போர்ட் பண்ணா நினச்சி பாருங்கள் அது மாதிரி இங்கே சூரிய பகவானுடைய குதிரைகள் ராஜ அஸ்வங்கள் ராஜ அஸ்வம்னா ராஜலக்ஷணம் பொருந்தியவை இப்போ நமக்கு கையில் ரேகை இருக்கிற மாதிரி பசுமாடுகளுக்கும் காளை குதிரைகளுக்கும் சுழி இருக்குது ரேகை இருக்குது அதை பார்த்து தான் விலைக்கு வாங்குவாங்க எல்லா குதிரையும் வாங்கிட மாட்டாங்க எல்லா யானையும் வாங்கிட மாட்டாங்க அதை வந்து விலங்கியில் தெரிந்தவர்கள் பார்த்து இந்த மாதிரி வளைஞ்சு விழித்திருக்கிறது நல்லது இடைஞ்சு விழித்திருக்கிறது இது இன்னாருக்கு ஆகும் இன்னாருக்கு ஆகாது என்று சொல்லி தேர்ந்தெடுப்பார்கள் அப்படிப்பட்ட பூஷ்ணோஸ்வாகா சூரிய பகவானுடைய குதிரைகள் பூரையண்ணு பூரையண்ணுன்னு திருப்தி செய்து அந்த தூரத்தை தாண்டிங்கிறத பூரையண்ணு அப்படிங்கிறாரு அதாவது எந்த தூரத்தை இந்த குதிரைகள் தாண்ட மாட்டாமல் தடுமாறி இருக்கின்றனவோ அந்த தூரத்தை அந்த குதிரைகள் தாண்டும்படி செய்து தாண்டும்படி செய்துங்கிறது தான் பூரை என்ன பூர்த்தி செய்து அப்படிங்கிற இவற்றால் பூர்த்தி செய்ய முடியாத தூரத்தை அந்த அருணன் கடாவி பூர்த்தி செய்ய வைக்கிறான் அப்படிங்கிற ஏன்னு சொன்ன இந்த திவ்யமான அஸ்வங்கள் திவ்யமான ரதங்கள் இவற்றுக்கெல்லாம் ஒரு தெய்வீகமான தேஜஸ் அவை ஒழுங்காக செலுத்தப்படவில்லை என்றால் அது தோஷமாகும் சூரிய பகவானுடைய கோபத்துக்கு அருணன் ஆளாவான் சூரியனுடைய ரதத்தினுடைய கோபத்துக்கு அவன் ஆளாவான் அடுத்து சூரியனுடைய குதிரைகள் அருணனுடைய கோபத்துக்கு ஆளாவார்கள் அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக ஓட்ட டவுன் பஸ் மாதிரி இல்லை நினைச்ச நேரத்தில் ஸ்டார்ட் பண்ணுறது நினச்ச நேரத்தில் ஆன் பண்ணுறதுங்கிறது கிடையாது ஒழுங்காக போகணும் எனவே அதை முறைப்படி பூர்த்தி செய்துங்க ஒரு முறை வந்து ஒரு புராண கதை யயாதி மன்னனுடைய பேரன் நாலு பேரர்கள் ஒருத்தன் அஷ்டகன் ஒருத்தன் பிரதர்தனன் ஒருத்தன் வசுமனஸ் ஒருத்தன் ஷிபி இந்த நாலு பேரும் ஒரு நாள் தேவர்களுடைய மகிழ்ச்சியினாலே ஒரு தேவ விமானத்தை அடைந்தார்கள் அந்த தேவ விமானம் எப்படிப்பட்டதுன்னா அதுக்கு குதிரைகள் தேவையில்லை டிரைவர் தேவையில்லை அதை வணங்கி ஏறி உக்காந்துட்டிங்கன்னா எங்கே போகணும்னு நினைக்கிறீங்களோ அங்கே அது போகும் ஏன்னா அந்த விமானத்தினுடைய அதிதேவதை நம்முடைய மனத்தை அறியும் அப்படி ஒரு விமானத்தை அடைந்தார்கள் அந்த விமானத்தில் அவங்க ஏறிக்கிட்டு இருக்கிற போது அந்த வழியாக நாரதர் வந்தாராம் இந்த நாலு பேர் என்ன சொன்னாங்க நாரதர் பிரம்ம ரிஷி சொல்லி சுவாமி வாங்க எங்களுக்கு புதுசாக அந்த விமானம் கிடச்சிருக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் ரைடு நாங்கள் ஏறிப்போகிறோம் நீங்களும் வாங்க ஒரு பிரம்ம ரிஷியை ஏற்றிக்கிட்டு போன பாகியம் எங்களுக்கு கிடைக்கட்டும் அப்படின்னு அந்த ரதத்தில் ஏற்றிக்கிட்டு ஜாலியாக அப்படி சுற்றினாங்களாம் பிரம்மலோகம் இந்திரலோகம் பல லோகங்களுக்கு சுற்றி வந்தாங்களாம் ரொம்ப ஆனந்தமாக இருந்தது அப்போ என்ன பேசுகிறது அப்படின்ட்டு ஒரு பிரச்சனை சாதாரண பஸ்ஸில் உக்காந்துட்டால் ஏதாவது பேசணும் நமக்கு சப்ஜெக்ட்லாம் தேவையில்லை சப்ஜெக்ட் இல்லாமல் பேசிக்கிட்டு இருப்போம் ஆனால் பெரிய பெரிய மகான்கள் அதனால் அதில் ஒருத்தன் கேட்டான் நாரதாச மாதிரி ஒரு கேள்வி இப்போ நாங்கள் நாலு பேர் நீங்கள் ஒருத்தர் அஞ்சு பேர் உட்காந்துருக்கோம் இல்லையா திடீர்னு இந்த இந்த விமானத்தினுடைய தெய்வம் தோன்றி அப்போ இதில் நாலு பேர் தான் போக முடியும் ஒரு ஆள் இறங்குங்க அப்படின்னு சொல்லிட்டா இறங்க வேண்டிய ஆள் யார் சாமி அப்படின்னு கேட்டான் அப்போது நாரதர் சொன்னாராம் முதல்ல இறங்க வேண்டிய ஆள் இந்த கேள்வியை கேட்ட அஷ்டகன் தான் அப்படி ஏன் சாமி அப்படின்னு உங்கள்கிட்ட ஒரு கெட்ட நம்ம ரெண்டு பேரும் ஒரு புல்வழி பக்கம் நடந்து போகிறபோது நிறையா பசு மாடுகள் மேய்ஞ்சிக்கிட்டு இருந்தது இந்த மாடுகள்லாம் யாரோடது அப்படின்னு எனக்குள்ளே நானே பேசிக்கிட்டேன் அப்போ நீ என்ன சொன்ன இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய ரிஹிகளுடைய மாடுகள் அப்படின்னு சொல்லி நிறுத்த வேண்டிதானே சில வினாடிகள் கழிச்சு இதெல்லாம் நான் தான் தானம் கொடுத்தேன் இந்த ரிசைகள்லாம் என்கிட்ட தானம் வாங்கின மாடுகள் தான் இது அப்படின்னு சொன்ன எப்போ நீ தானம் கொடுக்குறியோ அது உனக்குள்ளே புதஞ்சு போகணுண்ட அந்த விஷயத்த நீயும் மறந்துடணும் இன்னொருத்தண்ட்டை ஒரு நாள்னு சொல்லக்கூடாது நீ என் கிட்டே தற்பெருமை பேசிக்கிட்ட அதனால் ஒருவேளை இந்த விமானத்தினுடைய தேவதை நேரலே தோன்றி ஒரு ஆள் இறங்குனா முதல்ல இறங்க வேண்டிய ஆள் நீ உனக்கு தான் அந்த கெட்ட குணம் இருக்கு அப்படி உடனே இது ரொம்ப சுவாரஸ்யமான கேள்வி சுவாரஸ்யமான பதில்னு சொல்லிட்டு அடுத்து பிரத்தர்தனன்னு கேட்டாங்க இப்போது அதே தேவதை நேரில் தோன்றி மூணு பேர் தான் போகணும்னு சொன்னான் அடுத்து இறங்க வேண்டிய ஆள் யார் சாமி அப்படின்னு கேட்டான் அதுக்கு அவர் சொன்னார் அடுத்து இறங்க வேண்டிய ஆள் நீதாண்டா அப்படின்னா பிரத்தர்தனை நினைப்பாங்கிற போது திடீரென்று இரண்டு பிராமணர்கள் எதிரே வந்தார்கள் அவர்கள் வந்து என்ன கேட்டாங்க மகாராஜா எங்களுக்கு குதிரைகள் தேவைப்படுது ஆளுக்கு ஒரு குதிரை இருந்தால் கூட போதும் அப்படின்னு கேட்டாங்க அப்போ நீ என்ன சொன்னேன் அரண்மனைக்கு வாங்க அரண்மனைக்கு வந்து வாங்கிக்கோங்க ஒரு குதிரை என்ன ஒம்பது குதிரை தர்றேன் அப்படின்னு நீ சொன்ன அப்போ அந்த பிராமணர்கள் என்ன சொன்னாங்க எங்களுக்கு ஒம்பது குதிரை வேண்டாம் ஆளுக்கு ஒரு குதிரை போதும் இப்போ உன் ரதத்தில் ரெண்டு குதிரை பூட்டிருக்குறேன் இல்லையா அதை அவுத்து ஆளுக்கு ஒரு குதிரையை கொடுத்துரு நாங்கள் அரண்மனைக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை எங்களுக்கு அலைச்சல் மிச்சம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க உடனே இவன் என்ன பண்ணிட்டான் அந்த குதிரையை அவிழ்த்து விட்டு ஆளுக்கு ஒரு குதிரையை கொடுத்துட்டு குதிரைக்கு போய் இவன் ரதத்தை கையால் எழுத்துக்கிட்டு திரும்பி அரண்மனைக்கு வரான் வர்ற வழியில் நாரதர் எதிர்பட்டார் என்னப்பா சேர கையால் எடுத்துகிட்டு வர்றேன்னு இப்போ இந்த காலத்தில் சைக்கிள் பஞ்சரான தள்ளிக்கிட்டே வரல அந்த மாதிரி ஒரு வர்றார் அப்போ அதுக்கு இப்போ தரதர் என்ன சொன்னான்னா இந்த தானம் வாங்குகிற பிராமணங்களுக்கு வவஸ்தையே கிடையாது அறிவும் கிடையாது நேரங்காலமும் கிடையாது நான் தான் அரண்மனைக்கு வந்து வாங்கிக்கிற ஆளுக்கு ஒரு குதிரை என்ன பத்து குதிரை வாங்கிக்கனா நடுவடியில் குதிரையை ஊற்று விட்டானுங்க இப்போ நான் தேரில் போய்கிட்டு இருக்கிறேன் பாருங்கள் நடந்து தேர் என்ன இழுத்துருக்குற பதிலாக நான் தேரை எழுத்துட்டு போய்கிட்டுருக்குறேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்த தானத்தை பற்றி குறைவாக பேசினாய் எப்போவுமே ஒருத்தருக்கு தானம் கொடுத்த பிறகு அதனால் அவனுக்கு ஏற்படுற கஷ்டத்தை இன்னொருத்திட்ட சொல்லக்கூடாது இப்போ உங்களுக்கு டிஃபன் பாக்ஸில் நீங்கள் சாப்பாடு கொண்டு போயிருக்கிறீங்க உங்கள் ஆஃபீஸுக்கோ காலேஜுக்கோ ஒரு ஏழை பையன் வந்து பசிக்குதுன்னு கேட்டால் உடனே கொடுத்துடுறீங்க நீங்கள் இப்போது உங்களுக்கு சாப்பாடு இல்லை மூணு மணி ஆன உடனே உங்களுக்கு மயக்கமாக வருது ஏன்னா டெய்லி வயிற்றுல அடைச்சி அடைச்சி பழக்கம் உடனே பக்கத்தில் ஒரு நான் கேட்குறாங்க ஏங்க மயக்கம் வருது அப்படின்னு என்ன சொல்லணும் நீங்கள் என்னென்னு தெரியல வீட்டுக்கு போய் காப்பி சாப்பிட்டா சரியாக போன்னு சொல்லணும் ஆனால் அப்படி சொல்ல மாட்டேங்க ஒரு ஏழை பையன் வந்தான் பசிக்குதுன்னு சொன்னான் என்கிட்ட இருந்தது ஒருவேளை சாப்பாடு தான் அதை மனசார முழு டிஃபன் பாக்ஸையும் அப்படியே கொடுத்துட்டு அவனை சாப்பிட சொல்லி நானே கழுவி விரைண்ட பாவை எடுத்துக்கிட்டேன் அதனால் எனக்கு மத்தியானம் சாப்பாடு இல்லாமல் போச்சு அதனால் எனக்கு இந்த மயக்கம் வருது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் கொடுத்த புண்ணியும் போச்சு அதனால் அடுத்து இந்த விமானத்தை விட்டு இறங்க வேண்டியம்மா நீந்தானா அப்படின்னா அப்போ பாக்கி ரெண்டு பேர் இருக்கானே சரி நம்ம மட்டும் ஏன் சும்மா இருக்கணும் நம்மளும் கேட்டு வைப்போம் எதையாகுது சொல்லி அடுத்தவன் வசுமனஸ் அவன் சொல்கிறான் இந்த இன்னும் ஒரு நபர் இறங்க வேண்டுமென்ற அந்த தெய்வம் சொன்னால் யார் இறங்க வேண்டும் அப்படின்னு கேட்டபோது நாரதர் சொல்கிறேன் தேவ் வசுமனசு நீ தாண்டா இறங்கணும் அப்படின்னு நான் எதுக்கு சாமி இறங்கணும் நான் இறங்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு கேட்குறபோது நீ வந்து பண்ணின தப்பு என்ன தெரியுமா என்ன எங்கே பார்த்தாலும் சாமி இந்த ரதம் உங்களது இது இந்த தேர் உங்களுடையது இந்த குதிரை உங்களுடையது என் சர்வசத்துவம் உங்களுடையது அப்படின்னு சொல்லுவேன் இது உனக்கு பழக்கம் ஒரு தடவை அந்த மாதிரி நீ சொல்லிட்டு நான் அந்த இடத்த விட்டு நகர்ந்த பிறகு உன் இருக்கிற ஃப்ரெண்டு உன்னை பார்த்து கேட்டான் ஏன்பா நீ இந்த மாதிரி சொல்கிறீ அவர் சரி கொடு உன் நகைய பரம் கொடு உன் ரதத்தை கொடு குதிரையை கொடுன்னு கேட்டால் என்ன பண்ணுவேன் அப்படின்னு அவன் கேட்டான் அதுக்கு நான் என்ன பதில் சொன்னேன் அடைக்கிதெல்லாம் சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்கிறது தானப்பா சும்மா பேச்சுக்கு சொல்கிறத அவங்க கேட்கவும் மாட்டாங்க நம்ம கொடுக்க வேண்டிய அவசியமும் வராது அது தெரிஞ்சுதான் நான் அப்படி சொல்கிறேன் அவங்க உடனே கேட்பாங்கன்னு தெரிஞ்சான்னு அப்படிலாம் சொல்லுவேண்ணா இதான் என் பிழைக்கிற வழி அப்படின்னு நீ அவங்கிட்ட சொன்னேன் சொன்னியா இல்லையா அப்படின்னா நான் சொன்னது வாஸ்தவெலாம் சாமி அது உங்களுக்கு எப்படி சாமி தெரியும் நீங்கள் அங்கே எல்லிய ஸ்பாட்டில் அப்படின்னா ஸ்பாட்டில் இருந்தால் தான் காதில் கேக்குங்கிறதெல்லாம் உங்களுக்குப்பா நாங்கள் எங்கெங்கேயோ இருந்து எங்கெங்கேயோ நடக்கிறதெல்லாம் அறிவோம் அதனால் அடுத்து இறங்க வேண்டிய ஆள் நீ தான்டா அப்படின்னா அப்போது சிபி ஒருத்தந்தான் பாக்கி இப்போ நான் எதுக்காக இந்த ரதத்தை விட்டு இறங்கணும்னு இவர் சொல்ல போகிறாருன்னு தெரியலையே அப்படின்ட்டு சுவாமி ஒரே ஒருத்தந்தான் இந்த விமானத்தில் இருக்கணும்னா அடுத்து இறங்க வேண்டிய ஆள் யார் சாமி அதையும் சொல்லிடுங்க அப்படின்னா அப்போ நாரதர் என்ன சொன்னார் அப்படி ஒரு நி நிபந்தனை வந்தால் இறங்க வேண்டியது நான் தான் அப்படின்னு நீங்கள் இறங்கணுமா ஏன் சாமி நீ பிரம்மரிஷியாச்சே அப்படின்னு அப்படி இல்லைப்பா முன்னொரு காலத்தில் சிவபெருமான் வந்து ஒரு பிராமண வேஷத்தில் வந்து உங்ககிட்ட அன்னதானம் கேட்டார் சுவாமி உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்கள் அப்படின்னு நீ கேட்ட அப்போ அவர் சொன்னார் உன்னுடைய மகனை கழுத்து அறுத்து நீயே உன் அறுத்து கழுவி சமைத்து கறி போடு. அதுதான் எனக்கு வேணும்னு கேட்டார் நீ கொஞ்சம் கூட தேங்காமல் அதை செய்தாய் அதை செய்துட்டு ஒரு சட்டில போட்டு அதை தலையில் என்ன என்னை தேடி வரும்போது உன்னுடைய காவல்காரர்கள் ஓடி வந்து சொன்னார்கள் எந்த பிராமணர் வந்து உங்கள் மகனை கொண்டு கறி சொன்னாரோ அந்த பிராமண அரண்மனைகளையும் கஜானவர்களையும் தீ வச்சுட்டான் அப்படின்னு சொன்னாங்க அப்போ நீ என்ன பண்ண அதை கொஞ்சம் கூட காதில் வாங்கிக்காம இப்போ அவர் எங்கே அப்படின்னு கேட்டு அவர் இருப்பிடம் தேடி சுவாமி நீங்கள் சொன்னபடி என் மகனை நானே கொண்டு கறி கொண்டு வந்திருக்கிறேன் ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னேன் அப்போ அவர் என்ன சொன்னார் நான் சாப்பிடணுன்னா முதல்ல நீ தலைக்கறி சாப்பிடணும் அப்போ மீதி நான் சாப்பிடுவேன்னு அவர் சொல்ல அப்பூலி கொஞ்சம் கூட மனசு கஷ்டப்படாமல் அதை எடுத்து சாப்பிட்றதுக்கு வாயில் வச்சபோது அந்த பிராமணர் உடனடியாக தன் வேடத்தை கழித்து சிவனாக காட்சி தந்து இறந்து போன உன் மகனை உயிர்ப்பித்து உன்னையும் வாழ்த்தி உன்னுடைய புகழ் என்னாலும் நிலைக்கும் அப்படின்னு வாழ்த்திட்டு போனார் இந்த மாதிரி காரியம் செய்ததாக சரித்திரத்தில் இதுவரைக்கும் நான் கேள்விப்பட்டதில்லை ஐயா ஒருவேளை எனக்கு அந்த மாதிரி சோதனை வருமானால் நிச்சயமாக அதில் நான் தோற்றுப்போவேன் எனக்கு நல்லா தெரியும் என் பக்தி எந்த அளவு இருக்குன்னு தெரியும் அதனால் அடுத்து ஒரு ஆள் தான் அதில் பிரயாணம் பண்ணணும்னு சொன்னால் நான் தான் இறங்குவேன் நீ தான் தனியாக போக வேண்டும் என்று சொன்னாரா சிவி சக்கரவர்த்தியுடைய புகழ் உங்களுக்கு தெரியும் என்னென்ன சத்து தியாகங்கள்லாம் செஞ்சான் எவ்வளோ பெரிய சாதனைகள்லாம் செய்தான்னு உங்களுக்கு தெரியும் எதுக்கு சொல்ல வரேன் சொன்னேன் இந்த தெய்வீகமான விமானங்கள் தெய்வீகமான வாகனங்கள் தெய்வீகமான அஸ்வங்கள் குற்றம் உள்ள நபரை தக்க வைத்து கொள்ள மாட்டான் இந்த சூரியனுடைய ரதமே ஒரு தேவதை அதில் உட்கார்ந்துருக்கிறவன் சூரிய அப்படி இருக்கிற போது இந்த குதிரைகள் போற வழியில இப்படி தவறு செய்யலாமா தடுமாறி நிற்கலாமா வேகத்தை குறைக்கலாமா எனவே அருணன் அந்த விஷயத்துல ரொம்ப எச்சரிக்கையாக இருந்து அவற்றை மிரட்டி வழி நடத்தி செல்கிறான் தைஹி தைகினா அந்த குதிரைகளாலேயே இப்போ இந்த மாதிரி அவங்க சண்டை பண்றாங்களேன்னு சொல்லி அந்த குதிரைகளை அவுர்த்து விட்டுட்டு அருணன் வேற குதிரைகளை பூட்டலை அருணன் என்ன பண்றான் அதே குதிரைகளை வைத்தி சமாளிக்கிறான் தைகி தத்து இந்த தத்துனா அதுன்னு அர்த்தம் எத்துன்னு முதல்ல வந்துருக்கு பாருங்க எத் நா தத்து எந்த தூரத்தை அந்த குதிரைகள் தாண்ட மறுத்தனவோ தத்து அந்த தூரத்தை இவன் தாண்ட வைக்கிறான் அதான் என்ன அப்படின்னா தாண்ட வைக்கிறான் அடுத்து அவத்து அவத்துனா காக்கட்டும் அருணன் உங்களை காக்கட்டும் நான் முன்பே சொல்லியிருக்கிறேன் இந்த சம்ஸ்கிருத பாட்டில் வார்த்தைகள்லாம் முன்னும் மினுமா மாறி மாறி வரும் நாம் தான் எடுத்து ஒழுங்காக பொருத்திக்கணும் அவதூ காக்கட்டும் ஜனேகி ஹுங்கிருத்தேன அக்ரகோ பகா வகானா உங்களை ஜவனேஹி என்றால் வேகத்தாலே மிக வேகத்தாலே அந்த குதிரைகள் ஓடும்படி செய்து அந்த தூரத்தை கடக்கிறான் ஜவ அப்படின்னா வேகம் முன்பு ஒரு ஸ்லோகத்துல வந்திருக்கு ஜவனேகி என்றால் வேகத்தாலே ஏன்னா யார் வேணாலும் பங்க்ஷுவாலிட்டியில தவறலாம் சூரியன் தவறக்கூடாது ஏன் அப்படின்னா சூரியனை வச்சு தான் எல்லா கிரகங்களும் இயங்குது சூரியனை வச்சு தான் ஜாதகமெல்லாம் வரைகிறாங்க ஒரு குழந்த பிறந்த உடனே எப்படி கணிக்கிறோம் லக்னம் எது அப்படின்னு கணிக்கிறோம் அந்த கிரகங்களுடைய பயணத்தை வச்சு தான் கணிக்கிறோம் அவங்களே லேட்டாக வந்தாங்கன்னா ஜாதகம் போனால் குளறுபடியாகிடுமே கடிகாரங்கள் ஃபாஸ்ட்டாக போகலாம் லேட்டாக போகலாம் சூரியன் லேட்டாக போகலாமா போகக்கூடாது அதனால் கெட்ட பேர் யாருக்கு வரும் சூரியனுக்குள்ளே வரும் பயந்து போய் வேகமாக அந்த குதிரைகளை ஓட்டுறாரு சர்சி ராமன் மைசூர் சமஸ்தானத்தில் நான் சொல்கிறது இந்த வெள்ளக்காரங்காலத்தில் மைசூர் சமஸ்தானத்தில் ஒரு சிறப்பு விருந்தினராக அழைக்கப்பட்டிருந்தார் சர்சிவராமன் யாருன்னு தெரியும் இல்லையா உலக புகழ்பெற்ற இந்திய விஞ்ஞானி த ப்ளூ எஃபெக்ட் கண்டுபிடித்தவர் கடல் தண்ணீர் ஏன் நீளமாக இருக்கிறது என்று கண்டுபிடித்தவர் அவர் வந்து விதியாக போட்டிருந்தாங்க விழா தலைவர் யாருன்னா மைசூர் சமஸ்தானத்தினுடைய திவான் உயர் உயர்ந்த அதிகாரி அவர் இன்னும் வரல இவர் ஃபங்க்ஷனுக்கு பத்து நிமிஷம் முன்னாடி போயிட்டார் அவர் நேரம் ஆகியும் வரல பத்து நிமிஷம் ஆச்சு கால் மணி நேரம் ஆச்சு இருபது நிமிஷம் ஆச்சு அவர் ஃபங்க்ஷனை ஏற்பாடு பண்ண செக்ரட்டரிக்காக தர்ம சங்கடமாக இருக்குது சர்சி வி ராமன் உலக புகழ் விஞ்ஞானி திவான சமஸ்தானத்துக்கு அதிபதி யாரை பார்க்குறது யார் தாட்சியத்தை பார்க்குறது என்று ரொம்ப கையை பேசிக்கிட்டு ராமன் என்ன பண்ணாராம் திடீர்னு எந்திரிச்சாராம் எந்திரிச்சு மயக்க பிடிச்சார் பிடிச்சி இதுவரை எங்களுக்கு இன்னும் தரிசனம் கொடுக்காமல் இருக்கிற விழா தலைவர் அவர்களே அப்படின்னு ஆரம்பித்து கட பேச ஆரம்பிச்சிட்டார் கால் மணி நேரம் பேச்சு ஓடிக்கிட்டு அப்போ இந்த செய்தி அந்த விழா தலைவருக்கு எட்டியதான் திவான் அவர் அங்கிருந்து வேகமாக ஓடி வந்தார் இவர் சசிபராமனை நேராக பார்க்குறதுக்கே முடியலை வெக்கப்படுறார் கடைசியில் வந்து அவர் மயக்கப்படிக்கிறபோது திரு ராமன் அவர்களுக்கும் உங்களுக்கும் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் தாமதிப்பதற்கு மன்னிக்க வேணும் அப்படின்னு கேட்டார் இந்த காலத்தில் யாருக்கு தைரியம் வரும் சொல்லுங்கள் ஒரு தலைவர்னு சொல்லி ஒரு பிஏ போய் அவர் வராமல் ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கக்கூடாது எவ்வளோ நேரம்னாலும் சரி அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம்னாலும் பயப்படுறோம் ஆனால் அவரோட இருந்தேன் என்ன அந்த காலத்தில் இந்தியன்ஸ் வந்து பங்க்ஷுவாலிட்டியே சுத்தமாக இல்லாமல் இருந்தாங்க இன்றைக்கி அப்படித்தான் இருந்தாலும் கொஞ்சம் தேவையில்லை அதனால் இந்தியாவை முன்னுக்கு கொண்டு வரணுங்கிறதுக்காக இந்த சர்சிவராமன் போன்றவர்கள் பங்க்ஷுவாலிட்டி விஷயத்தில் ரொம்பவும் எச்சரிக்கையாக இருந்தார் காந்தி சொல்லிக் கொடுத்த பாடம் ஜவனகி ஹுங்கிருத்தேன ஹும் அப்படின்னா இந்த ஹும்காரம் நான் ஆரம்பத்திலையே சொன்னேன் இந்த ஹும்காரம் செய்வதனாலே அதாவது ஹுங்காரங்கிறது இப்போ நாம் தொண்டையில் சளி சிக்கிக்கிட்டா அப்படிங்கிறோம் இதை ஹுங்காரம்னு சொல்கிறதில்ல இதை பார்த்து எவனும் பயப்பட மாட்டான் ஒரு இந்த குரலை கேட்டு யார் ஒரு சுதாரிப்படைந்து தன் நடவடிக்கையை மாற்றிக்கொள்வார்களோ அவங்க தான் இந்த ஹுங்காரத்துக்கு பயப்படும்படியான இந்த சத்தத்தை இதை செய்கிறவன் ஏற்படுத்துவான் நம்ம பாண்டிச்சேரி செய்து ஒன்று கேளுங்க பாண்டிச்சேரியில் பாரதியார் இருந்த காலத்தில் அவருக்கு வந்து இந்த பாண்டிச்சேரியில் குள்ளச்சாமி சித்திரூத்தர் இருந்தார் அவரை பற்றி பாரதியார் நிறைய பாட்டுகள் எழுதியிருக்கிறார் அந்த குள்ளச்சாமி யார் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கு வரைக்கும் சர்ச்சையே இருக்குது இந்த ஞானானந்தகிரி தான் அந்த குள்ளச்சாமின்னு சில பேர் சொல்கிறாங்க சில பேர் இல்லைன்னு சொல்கிறாங்க அந்த சர்ச்சையை நமக்கு வேண்டாம் இப்போது இந்த குள்ளச்சாமி மேலே அவர் ரொம்ப பக்தி வச்சுருந்தார் ஆனால் பாரதியாருக்கு வித்யாகர்வம் இருந்ததாக குள்ளச்சாமி நினைச்சார் நமக்கு கல்வி நல்லா வருது பாட்டு நல்லா வருது அப்படிங்கிற நினைப்பும் செருக்கும் கொஞ்சம் இருந்தது அப்படிங்கிறதாக அவர் உணர்ந்தார் இவனை திருத்தோணுமே அப்படின்னு ஆசைப்பட்டாரான் ஒரு தடவை மணக்குள விநாயகர் கோவிலுக்கு பாரதியார் போகிறார் அப்படி போகிறபோது மணக்குள விநாயகர் கோவிலுக்கு எதிரில் இருக்கிற குப்பை தொட்டியில் இருக்கிற குப்பையை பூரா தன் மேலே இருக்கிற துண்டு எடுத்து பிரித்து அவ்வளோவே அதில் போட்டு வாரி கட்டி முதுகில் வேறு குள்ளச்சாமி சுமந்துக்கிட்டு பாரதியாருக்கு எதிராக வந்தார் அப்போது பாரதியார் வந்து சாமி இது என்ன கொடுமை யார் யாரோ பண்ண வேண்டிய வேலை நீங்கள் பார்க்குறீங்க அந்த குப்பையை வாடுறதுக்கு நாளைக்கு காலையில் கார்பரேஷன்லேருந்து வருவாங்க நீங்கள் இதுக்கு வாடுறீங்க அப்படின்னாரு ஏன் பார்க்கல என்ன கஷ்டம்ண்ணா அதாவது குப்பை கூலங்களே தேவதையுடைய திருமுதுகிலே சுமக்கலாமா அப்படின்னார் அதுக்கு அவர் சொன்னாரா நானாவது முதுகில் சுமக்கிறேண்டா நீ உள்ளத்துலயே சுமக்கிறிய ஏகப்பட்ட குப்பை கூட இருக்கடா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிட்டக்கிட்டு நடந்து போயிட்டாரு இவர் அப்படி ஸ்டன்னாகிட்டார் என்ன சாமி இப்படி சொல்கிறது அப்படின்னு கொஞ்சம் தூரம் நடந்து போய் சொன்னாராம் வித்தை உள்ளவனுக்கு வினையும் வேணும் அப்படின்னு அதாவது கல்வி உள்ளவனுக்கு பணிவு வேணும் ஆணவம் வந்தால் படித்து பிரயோஜனம் இல்லை அப்படின்ட்டு போயிட்டார் அவர் அப்படியே அந்த பிள்ளை மணக்குளங்கண்ணன் கோயில் வாசப்படியில் உக்காந்துட்டார் விநாயகர் அறுபத்தாறு அப்படின்னு தலைப்பு போட்டு எழுதிட்டார் அதில் அவர் ரொம்ப ஆச்சரியமாக பேசாத விஷயங்களை பேச தொடங்குகிறேன் என்று ஆன்மீக ஞானத்தை பற்றி அப்போ தான் எழுதினார் குள்ளச்சாமியும் பாரதியாரும் சந்தித்த இந்த சம்பவத்துக்கு முன்னாலே பாரதியார் எழுதின பாடல்கள் எப்படி இருந்தன இந்த சம்பவத்துக்கு பிறகு பாரதியாருடைய பாடல்கள் எப்படி இருந்தன அப்படிங்கிறத நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள் அந்த பாரதியார் வந்து கிளீனாக டைரியில் எழுதியிருக்கிறார் இன்று இந்த சம்பவம் நடந்தது இது வேற யாரோ சொல்லி நமக்கு தெரியாது இது வந்து ஆத்தன்டிக் ரிப்போர்ட்டு அதில் அவருடைய ஆணவம் வித்யாகரமும் மறைந்தது அவர் ஞான வேட்கை உள்ளவரானார் அப்படிங்கிறத பார்க்குறேன் இப்போ அந்த குள்ளிச்சாமி பண்ணது என்ன ஹும் காரம் ஹும் அப்படின்னு பண்ணாமல் அதை வேற விடவில் சேர்த்துட்டார் ஒரு சின்ன அதட்டல் நீளமாக உக்காந்து உபதேசம் பண்ணாமல் லேசாக அப்படி தொட்டு காட்டுறது அதுபோதும் உங்கள் பாரதியாக இருக்கேன் லேட்டாக வர்ற பையனை பெஞ்சு மேலே ஏற்றி கையிலே பரம்பால் அடிக்கணும் வாதியார் கொஞ்சம் லேட்டாக வந்துவிட்டோன்னா ஹெட் மாஸ்டர் வந்த யோ ஏரியா பெஞ்சில் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியமில்லை என்ன நீங்கள் எல்லாத்தையும் லேட்டாக இப்படி அப்படின்னு கேட்டால் போதும் அதுவே ஜாஸ்தியாக இருக்குது ஐயோ இப்படி கேட்டாரே மற்றவங்க முன்னாலே நாளைக்கு சீக்கிரம் வரணும் அப்படின்னு அவங்க ரொம்ப சென்சிட்டிவாக நினைப்பாங்க பாரதியாருக்கு இருபதும் இதுவே பெரிய சாட்டை எடியாக இருந்தது அதுக்கு பிறகு இந்த ஆணவம் தனக்கு வரக்கூடாது மிகுந்த அக்கறை இருந்தார் அவர் பாடலே பல இடங்களிலே இந்த துவனி காணலாம் என்று வல்லுநர்கள் எழுதுகிறார்கள் அதுபோல் இந்த ஹும்கானம் குதிரைகளை பார்த்து இவன் அருணன் கண்டிக்கும் துவனி எழுப்புகிறான் ஹும் குறுகே இதே மாதிரி சிவபெருமான் இந்த திரிபுரங்களை எரித்தபோது ஹும் காரமிட்டு பல அசுரர்களை கொன்றதாக பார்க்குறேன் ம் அப்படின்னோடனே தீப்பற்றி கொண்டது மலைகள் பல அசுரர்கள் இறந்தார்கள்னு பார்க்குறேன் அந்த மாதிரி புராணங்களில் பல சம்பவம் அக்ரகா அக்ரகான முன்னையே போகிறவன் அர்த்தம் அதாவது லீடு பண்ணி முன்னாலே போகிறது நேபாளத்திலலாம் கோவில் அரண்மனை இந்த மாதிரி இடங்களில் முன்னாலே ஆர்டர் இருக்கிறாங்கன்னா ஆஞ்சநேயர் வைக்கிறாங்கண்ணா நேபாளத்தில் சிவ மதம் தான் அதிகம் பாப்புலர் விஷ்ணு பக்தினால் குறைவு தான் அப்படிப்பட்ட நேபாளிஸு அது சிவன் கோயிலாக இருந்தாலும் சரி அரண்மனையாக இருந்தாலும் சரி முக்கியமான இடங்கள் எதுவாக இருந்தாலும் வாசப்படியில் அன்மாராக வைக்கிறாங்க இது யார் அப்படின்னு கேட்டால் தாந்திரிக் ஆஞ்சநேயர்னு சொல்கிறாங்க தாந்திரிக் ஆஞ்சநேயர்ன இப்போ எப்படி வந்து திருஷ்டியெல்லாம் கழிக்கிறதுக்குன்னு சொல்லி வாசப்படியில் நரசிங்க பெருமாளையோ யாரையோ வைக்கிறோம் இல்லையா அது மாதிரி இந்த கோவிலுக்கோ இந்த அரண்மனைக்கோ ஏற்படக்கூடிய பில்லி சூரியம் ஏவல் திருஷ்டி முதலிய தீமைகளை போக்கக்கூடியவர் அப்படின்னு நம்ம நம்ம ஊரில் விநாயகர் இருக்கிற ஸ்தானத்தில் அங்கே அனுமாரம் வச்சிருக்கிறார் அங்கே இவர் இங்கே சூரியனுடைய ரதத்தில் இவர் அக்ரகஹா முன்னோடியாக இருக்கிறார் சூரியனுக்கு ஏற்படக்கூடிய தீட்டுகளை கஷ்டங்களை இவர் தான் ஜீரணித்துக் கொள்ளுகிறார் அக்ரகா வகா வஹா உங்களுக்கு அவத்தூ அவத்தூனா பாதுகாக்கட்டும் உங்களுக்கு சகல நன்மைகளையும் செய்யட்டும் அதாவது அர்த்தம் என்ன அப்படின்னா அதை முடிக்கிற போது எப்படி முடிச்சிருக்கிறாரு பாருங்க? அக்ரகா காலங்காத்தால் சூரியன் உதைக்கிறதுக்கு முன்னாலே உதைக்கிறவன் அர்த்தம் சூரியனுடைய ரதத்தில் சூரியனுக்கு முன்னால் உட்கார்ந்துருக்கிறவுங்கிறது மேலோட்டமான அர்த்தம் உண்மையான அர்த்தம் என்னென்னா சூரியன் வருவதற்கு முன்பு வருகிறவன் அதனால் நீங்கள் சூரியனுடைய உதயத்தை பார்க்குறத விட அருணனுடைய உதயத்தை பார்க்குறது அதிக புண்ணியம் அருணோதய காலத்தில் எழுந்து விடுங்கள் அப்படிங்கிறார் ஏன்னா ஒரு நாள் காலையில் முதல்ல எழுந்தவுடனே நாம் எதை பார்க்குறோங்கிறத பொறுத்து அந்த நாள் அதிர்ஷ்டம் இருக்குது சில சமயத்தில் ரொம்ப பணத்தை பறி கொடுத்துறோன்னுன்னு வச்சுக்கோங்க இல்லை பஸ்ஸில் யாரோட சண்டை வந்துடுறதுன்னு வச்சுக்கோங்க இன்றைக்கி காலையில் எவன் முஞ்சில் முடிச்சனோ தெரியலை இவ்வளோ ஒரு பெரிய நியூஸ் எண்ட்ஸாக இருக்குன்னு சொல்லுவோம் அப்போது காலையில் யார் முகத்தில் எந்த முகத்தில் பார்க்குறோமோ அது அன்றைய அதிர்ஷ்டத்தை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது இந்த ராதையினுடைய கதை உங்களுக்கு தெரியும் ராதை பிறந்தபோது ரொம்ப நாள் கண் திறக்கவே இல்லையா பால் குடிப்பாள் அழுவாள் எல்லோருக்கும் கண்ணு மட்டும் திறக்காதான் இது ஊர் பல அதிசயமாக பேசுமா இது என்ன இந்த குழந்தை கண்ணு திறக்காமல் இருக்குன்ட்டு அப்போ கர்கமணி பேர் சொன்னதுன்னு பேரில் அப்போ கிருஷ்ணன் சின்ன குழந்தை அந்த கிருஷ்ணனை கொண்டு போய் ராதையின் பக்கத்தில் வச்சு ராதா கிருஷ்ணன் வந்திருக்கான் பாருணும்னு பழிச்சுன்னு கண்ணு திறந்துட்டானான் கண்ணு திறந்து அந்த கிருஷ்ணனை தான் அவன் பார்த்தானான் ராதை தன் வாழ்விலே முதன் பார்த்த உருவம் கிருஷ்ணனுடைய உருவம் தான் நாம தான் பெரும்பாலும் ஆஸ்பத்திரி நர்ஸு முஞ்சியத்தில் முடிக்கிறோம் அது இன்னும் யார் யார் மூஞ்சில் முடிக்கணுமே தெரியல இந்த சேனை வைக்கிறது ஒன்று சொல்லுவாங்க முத முதன்னு பால குழந்தையினுடைய வாயில் வைக்கிறது யார் அதை பொறுத்தவங்க வாழ்க்கையில் அதிருஷ்டசாலியாக இருப்பாங்க அது துரதிருஷ்டசாலியாக இருப்பாங்க அப்படின்லாம் சொல்கிறது உண்டு இன்னும் சில பேர் வந்து குழந்தைக்கு கழுத பால் கொடுத்தா நல்லது அப்படின்னு எங்கேயிருந்து பால் வாங்கிட்டு வந்து ஊற்றி விடுறாங்க இப்படிலாம் நாட்டில் பல பழக்கம் இருக்குது ராதையை பொறுத்தவரை அவள் கண்கள் திறந்தபோது அவள் கண்ட முதல் காட்சி கண்ணனுடைய திருவுருவமாக இருந்தது அதனால் என்ன ஆகி போச்சுன்னா கோபிகாஸ்திரிகள் லட்சம் பேர் இருந்தும் கூட கண்ணனுடைய பெயரோடு சேர்த்து சொல்லப்படக்கூடிய தனி நபர் யாருடானா ராதா ராதா கிருஷ்ணன் இந்த பாமா கிருஷ்ணன் ருக்குமணி கிருஷ்ணன்ங்கிறதுலாம் ரொம்ப அடுத்தபடியாக தானே பாமா கிருஷ்ணங்கிறது ரெண்டாம் தரம் ருக்மணி கிருஷ்ணங்கிற பேரே காணும் என் காதல் அந்த மாதிரி ஒழுங்கு மாதிரி தெரியதில்லை ஆனால் ராதாகிருஷ்ணனுங்கிற பேர் எங்கே பார்த்தாலும் கிருஷ்ணாவதாரத்தில் ராதையை போல கிருஷ்ணனோடு ஒரு உள்ள ஒரு பெண்ணை பார்க்க முடியாது ராதை அளவு என் மேலே அன்பு வச்சவங்க யாரும் இல்லைன்னு கண்ணனே சொல்லியிருக்கிறான் அதை முதல்ல பார்க்கறதுன்னு இந்த கிருஷ்ணாவதாரத்தில் நம்மாழ்வார் வந்து அடிக்கடி கண்ணனுக்கு பாதுகாப்பு செய்யுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பாசுரங்கள் பாடியிருக்கார் அப்போது பூர்வாச்சாரியார்களில் ஒருத்தர் கேட்டாராம் நம்மாழ்வாருக்கு ராமனும் பெருமாள்னு தெரியும் இல்லையா ராமனும் குழந்தையாக பிறந்து வந்தவன் அப்படி இருக்கிற போது ராமனுக்கு ரச்ச கெட்டுங்க ராமனுக்கு பல்லாண்டு பாடுங்க ராமனுக்கு பாதுகாப்பு பண்ணுங்கன்னு சொல்லாமல் கிருஷ்ணனுக்கே பாடுறாரு என்ன செய்தி அப்படின்னு கேட்டாராம் அதுக்கு பட்டர் போன்றவர்கள் என்ன பதில் சொன்னாங்க ராமாவதாரத்திலே ராமன் பிறக்கும் போதே அரண்மனையில் பிறந்தான் கிருஷ்ணாவதாரத்தில் கிருஷ்ண அநாதையா ஜெயிலில் பிறந்தான் ராமாவதாரத்திலே அவன் பிறந்தபோது அவனை சுற்றி அந்த தேசத்தினுடைய சைன்யம் முழுக்க பாதுகாப்பு அளித்தது தசரதன் இருந்தான் எல்லையற்ற தேகபலமுடையவன் வசிஷ்டர் இருந்தார் புரோஹிதர்கள் இருந்தார்கள் அவங்ககிட்ட யாராவது நெருங்கிற முடியுமா நீங்கள் ராமனைத்த எடுத்து படிச்சு பாருங்க ராமனுடைய பால்ய அவஸ்தையில் ஏதாவது ஒரு ராட்சசம்தான் அதுக்கு ஒரு பொம்பளை வந்து பால் கொடுத்தா அவள் மார்பிளை வந்து விஷந்தடலி இருந்தால் அது ஒரு சக்கரை வந்து உருண்டு வந்துச்சு அது ஒரு கழுதை வந்து உதைச்சிது பார்க்கவே முடியாது எப்படி வரும் அரண்மனையில் சுற்றிலும் வந்து அகழி இருக்குது காவல் இருக்குது இத்தனையை தாண்டி கழுதை என்னென்னு வரும் சக்கரை என்னென்னு வரும் ஒன்றும் வர முடியாது பாதுகாப்பாக வளர்ந்தான் கொஞ்சம் வளர்ந்த உடனே என்ன ராமன் பரதன் சத்ருந்தன் லக்ஷ்மணன் என்றைய நால்வரும் திக் கஜங்கள் போலே வளர்ந்தார்கள் அவங்களுக்கு உடல் பலத்தில் எந்த விதமான குறையும் இல்லை தனு திதையிலே வல்லவர்களாக இருந்தார்கள் பிறருக்கு பாதுகாப்பு அளிக்கக்கூடிய பாகியசாலிகளாக இருந்தார்கள் விஸ்வாமத்தனுடைய யாகத்தையே சம்ரக்ஷணம் பண்ணி கொடுத்தார்கள் ஆனால் கிருஷ்ணாவதாரத்தில் பார்த்தீங்கன்னா பிறந்த இடத்துல ஆபத்து உடனே அடுத்த இடத்துக்கு போகிறேன்னா பகலில் போக முடியுதா நைட்டில் கள்ளக்கடத்தல் பண்ணுற மாதிரி அவங்க அப்பா கள்ளக்கடத்தல் பண்ணுறாரு கிருஷ்ணனை ஜெயிலிருந்து ஆயிரம் சேரிக்கு ஸ்மக்லிங் பண்ணுறாரு எங்கள் கம்சனுடைய ஆளுகை பார்த்துருவாங்களோ அப்படின்னு இருட்டில் கொற்றை மழை ஏன் மழை விட்டு பிறகு போகலாமேன்னா மழை விட்டுட்டார் ராட்சஸ்வரெல்லாம் வருவாங்க மழை பெய்யிற போது தான் அவங்க வரமாட்டாங்க இந்த மாதிரி சமயத்தில் தான் போகணும் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணனை இருட்டிலே திருட்டுத்தனமாக கொண்டு போய் விட்டார் சரி அங்கே கொண்டு போய் விட்டாரே பிரசவமாக இருக்கிறாளே அவள் அவளை எழுப்பி அம்மா இந்த அந்த பிள்ளையை பார்த்துக்கன்னு சொல்ல முடியுதா அங்கேயும் ஒரு திருட்டுத்தனம் இதுதான் தன் பிள்ளை என்று அவள் நம்பும்படியாக அவளை ஏமாற்ற வேண்டும் அப்போ தான் அவள் பாசத்தோடு வளர்ப்பா என்று அங்கே கொண்டு விட்டுட்டு வந்தேன் அதுக்கப்புறம் பால் குடிக்கிற பருவத்தில் பூதனை வந்தாள் படுத்து கிடக்கிற பருவத்தில் சகடன் வந்தாள் நடக்கிற பருவத்தில் கேசி வந்தான் விளையாடுகிற பருவத்தில் தேனுகாசுரன் வந்தான் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் அசுரர்கள் அசுரர்கள் சம்ஹாரம் சமூகாரம் கடைசி காலமாக தான் நிம்மதியாக இவன் பாட்டுக்கு ஒய்யாகாமல் கடற்கரையில் கால் படுத்திருந்தான் எவனோ ஒரு வேடனும் போட்டான் அவள் மான் மாதிரி தெரியுது நான் போயிடுச்சு அப்போ கிருஷ்ணாவதாரத்தில் தான் அவனுக்கு எவ்வளவு ஆபத்து எவ்வளவு ஆபத்து அதனால தான் நம்மாழ்வார் வந்து கிருஷ்ணனுக்கு தான் பல்லாண்டு பல்லாண்டு மாறும் பெரியாழ்வார் வந்து கிருஷ்ணனுக்கு தான் பல்லாண்டு கிருஷ்ணனுக்கு தான் வந்து பாதுகாப்பு செய்ங்க அப்படின்னு சொல்லுவாருன்னு சொல்லுவேன் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன் இந்த இந்த மாதிரி நம்பிக்கைகள் முதல்ல யாரை பார்க்குறோம் அதுக்கேற்றப்பட அன்றைக்கி நாள் இருக்கும் அல்லது கெட்டபடியாக இருக்கும் நம்ம என்ன ர ரட்சை கட்டியிருக்கிறோம் என்ன தாயத்தை கட்டியிருக்கிறோம் என்ன சாமி கும்பிட்றோம் இது எல்லாத்துக்கும் நம்ம அதிர்ஷ்டத்துக்கும் சம்பந்தம் உண்டு இருக்குது அதனாலே இந்த அருணனை பற்றிய ஸ்லோகத்தை இதோட நான் முடிக்கிறேன் அதனால் காலையில் வந்து அருணனை முதல்ல பாருங்கள் செய்வீங்க என்று சொல்லி முடிக்கிற இன்னும் ஒரு தடவை படிச்சிட சீர்த்தோ அந்தர் நிமஜ ஜடகரமுசல சைகதே நாக்கனியா ஸ்கந்தனாலீகச்சிணோ மேகலாசு ஸ்கலந்தூரம் தூரமாசலோமரீ சாஸ்னவோ யாத்தூசுமாரியை ததுஅவது ஜவனிருத்த அகிரகூன வைஷ்ணவி திருமதி லட்சுமிபாய் அம்மையவர்களுக்கும் திருமதி அரண்மிகு புலசூத்துமாருக்கும் இடமளித்த பொழுதாருக்கும் ஒழுங்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நாளைக்கு சுதர்சன சுதகம் உண்டு வெள்ளிக்கிழமை ராமாயணத்தின சுதகம் உண்டு சனிக்கிழமை லட்சுமி சதசிரம் ஞாயிற்றுக்கிழமை நாராயணம் செவ்வாய் சூரிய சதசிரம் மீண்டும் அடுத்த புதன்கிழமை சூரிய சதவசத்துக்காக சந்திப்போம் ஜெய் ஸ்ரீமன் நாராயண